ஓம் பிரபிஜா தோத்தவேத்தைக்கணாயீமே நம ஸ்ரீமீதை ரண்டாவதாவது பாத்தம் பாக்கோ ஆச்சரியவ் பசிய கஷ்டிநானிய ஆச்சரியவச்சைனியிருணோதி ஸ்ருத்வா அப்பியேனம் வேதன செய்வ கஷ்டித் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பதினோராவது ஸ்லோகத்தில் அர்ஜுனனை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு நான் உனக்கு விளக்கம் சொல்கிறேன்னு சொல்லி பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் இருந்து இருபத்தெட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மாவோடய லக்ஷணங்களை பற்றியும் அனாத்மாவினுடைய தன்மையை பற்றியும் உபதேசம் பண்ணினார் இதுக்கு பேர் ஆத்ம அனாத்ம விவேகா நான் என்பது என்ன நான் எதாக இல்லை என்றதை பகுத்தறிவது ஆக இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தினுடைய அடிப்படையில் சிந்தித்து பார்த்தா கவலைங்கிறது பட வேண்டிய அவசியமே இல்லை கவலைப்படுறதுக்கு காரணம் இல்லைங்கிறது புரியும் என்பதை அர்ஜுனனுக்கு புரிய வச்சுவிட்டார் இந்த இருபத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் இந்த ஞானத்தை புகழ்ந்து பேசுகிறார் பகவான் கஷ்டித்து ஏனம் ஆச்சரியவத்து பஷியத்தி ஒருவன் ஏனம்னா இந்த ஆத்மாவை ஆச்சரியமாக பார்க்கிறான் ஆச்சரியத்தோடு பார்க்கிறான் அதாவது இந்த ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அரிதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல ஆச்சரியங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்று வந்து ரொம்ப அரிதானதுன்னு அர்த்தம் இன்னொன்று வியப்புக்குரியது ஆச்சரியம்னா தமிழில் வியப்பு தானே ஆக அந்த வியப்பை சொல்கிறார் எது அரிதோ அது வியப்பு தான் இந்த யானையெல்லாம் வீட்டு வாசல்லாம் வரும்போது அதிசயமாக பார்ப்போம் அது ரொம்ப ரேர் அப்போ அது ஆச்சரியமாக நம்ம பார்க்குறோம் அது மாதிரி இந்த ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது யாரோ சில பேர் தான் புரிஞ்சுப்பாங்க எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியறதில்லை ஏன்னா மனசு உலக வாழ்க்கையை நோக்கியே போகிறதுனால பொறுமையாக இந்த தத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சிக்கிறவங்க ரொம்ப அபூர்வம் அப்படி புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு நானே ஆனந்தமாக இருந்து கொண்டு ஆனந்தத்தை உலகமெல்லாம் தேடுறேனே என்ன ஆச்சரியம்னு தனக்குத்தானே சொல்லிக்கலாம் ஆகவே இந்த ஆத்மாவை தெரிந்து கொள்ளுகின்றவன் அரிதானவன் வியப்புக்குரியவன் என்பது பொருள் அதே மாதிரி இந்த ஆத்மாவை பற்றி ஒருத்தன் எடுத்து விளக்கி சொல்கிறான் ததைவ அந்நக ஆச்சரியவத்து வதத்தி மற்றொருவன் இந்த ஆத்மாவை பற்றி எடுத்து விளக்கி சொல்கிறான் குருநாதர் இதை விளக்கி சொல்கிறார் ஏன்னா மிக நுண்மையான கருத்து இந்த ஆத்ம தத்துவம் அப்படி எடுத்து இதை விளக்கி சொல்கிறவர் அரிதானவர் வியப்புக்குரியவர் இதை பொறுமையாக ஒருத்தன் புரிஞ்சுக்கணுங்கிற ஆசையோடு கேட்டுன்ட்ருக்கான் அவனையும் புகழ்றார் முதல்ல இதை பற்றி கேள்விப்படுறதே ரொம்ப அபூர்வம் அப்படி அபூர்வமாக கேள்விப்பட்டாலும் ஆசைப்பட்டு இதை வந்து படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியம் இதை எடுத்து விளக்கி சொல்கிறவர் அரிதானவர் வியப்புக்குரியவர் அப்புறம் அதை பொறுமையாக நீண்ட நாள் படித்து புரிஞ்சுக்கிறானே அவனும் அரிதானவன் வியப்புக்குரியவன் சில பேர் எவ்வளவுதான் நம்ம எடுத்து உபதேசம் பண்ணினாலும் புரிஞ்சுக்கிறது இல்லை இதை பொறுப்பான ஒருத்தர் பொறுமையாக சொல்லி கொடுத்து புரிஞ்சிக்காமல் போகிறதும் ஆச்சரியங்கிறார் இதை முறைப்படி ஒருத்தர் சொல்லி கொடுத்தா புரிஞ்சிக்கத்தான் வேணும் ஆனால் சில பேர் இந்த உண்மையை புரிஞ்சுக்காம போகிறதும் இருக்குது அதுவும் அரிதாகத்தான் இருக்குது ஆச்சரியமாக இருக்குது என்று இந்த ஞானத்தை புகழ்ந்து பேசுகிறார் இந்த ஞானத்தை பெறுவது மிகவும் அரிதானது இது வியப்புக்குரியது இந்த ஞானம் எல்லா நன்மையையும் செய்யக்கூடிய சக்தி படைத்தது என்பது தான் பொருள் அடுத்த ஸ்லோகத்துக்கு நாளைக்கு அர்த்தம் பார்ப்போம் எல்லோருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதம் வாழ்த்துக்கள் அறிவோம்